உம்மு அவர்கள் கூறியதாவது என் உடல் குறைவு பற்றி நபி சொல்லாஹம் அலிகி வசல்லம் அவர்களிடம் போது ஜனங்களுக்கு பின்னால் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு நீ தவாஃப் செய்து கொள் என்று கூறினார்கள் நான் அவ்வாறு தவாஃப் செய்யும் போது நபி சொல்லாஹம் அலிகி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது ஹராமின் ஒரு பகுதியில் தூர் என்ற அத்தியாயத்தை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள்